வணக்கம் நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை முப்பது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ரஷ்யாவின் அரசி எலிசபெத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க கலைஞர் பார்த்துலோமியோ ராஸ்ட்ரெல்லி கேத்தரின் அரண்மனையை கட்டி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின்போது ஜப்பானிய நேர்மூழ்கி கப்பல் ஒன்று அமெரிக்காவின் கடற்படை கப்பலை மூழ்கடித்ததில் எட்நூற்றி எண்பத்தி மூன்று கடற்படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல்விஸ் பிரெஸ்லி முதல் முறையாக பொது மேடையில் பாட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு உலகின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலையான கனடா தேசிய நெடுஞ்சாலை திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானில் இரண்டு விமானங்கள் வானில் மோதிக்கொண்டதில் நூற்றி அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகியவற்றிடமிருந்து வனுவாட்டு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கம்யூனிஸ்ட் போலந்து நாட்டில் உணவு பற்றாக்குறையை கண்டித்து குழந்தைகள் பெண்கள் உட்பட ஐம்பதாயிரம் பேர் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீப்பிடித்ததில் 32 இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அப்போல்லோ சென்ற டேவிட் ஸ்காட் மற்றும் ஜேம்ஸ் எர்வின் இருவரும் லூனார் ரோவர் வாகனத்துடன் சந்திரனில் தரையிறங்கினர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹென்ரி ஃபோர்டு அமெரிக்க பொறியியலாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முத்து ரெட்டி இந்தியாவின் பெண் மருத்துவர் சமூக போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ வெங்கடாஜலபதி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே குணரத்தினம் இலங்கை திரைப்பட தயாரிப்பாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மா நன்னன் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவ் சிங் சோலங்கி குஜராத்தின் ஏழாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பட்டுக்கோட்டை பிரபாகர் தமிழக எழுத்தாளர் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனு நிகம் இந்திய பின்னணி பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பின்னத்தூர் அ நாராயணசாமி ஐயர் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு குஞ்சிதம் குருசாமி திராவிட இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இ சி ரகுநாதையர் இலங்கையில் வாக்கிய பஞ்சாங்கம் கணித்து வெளியிட்டவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கே சிவானந்தம் வீண இசை கலைஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராஜேந்திரநாத் முகர்ஜி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச நட்பு நாள் இன்று தெற்கு சூடான் நாட்டில் மாவீரர் தினம் வனுவாட்டு விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே